தொண்ணூன்பது அப்துல்ல ஒரு சேரும் வரை அது அதாவது அவரை விட்டு ரகசியம் பேசுவது அவரை கவலைப்பட என்று நபி அணி அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஒன்று எட்டு நான்கு